அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் ஒழுங்குமுறையுடன் நேர்மையாக நடந்து கொண்டால் நமக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் சரியாக கிடைக்கும் நாம் ஒருவரை ஒருவர் மதித்து நன்கு புரிந்து அன்பு செலுத்தி ஒற்றுமையாய் இனிமையாய் உண்மையாய் வாழ்வோம் தனக்கு உதவியவரையே ஏமாற்றினைக்கு ஒருவரை பற்றி நாம் அறிவோம் முல்லா ஒரு காலையில் தன் வீட்டின் முன்பு இருந்த திண்ணையில் அமர்ந்திருந்தார் அப்போது அவரை தேடிக்கொண்டு ஒரு பழைய நண்பர் அங்கே வந்தார் வந்தவர் மிகவும் பதட்டமாக காணப்பட்டார் அவர் முல்லாவை பார்த்து தனக்கு நூறு ரூபாய் கடன் வேண்டும் என்றும் அதை கண்டிப்பாக ஒரு வாரத்திற்குள் திருப்பி கொடுத்து விடுவதாகவும் கூறினார் முல்லாவுக்கு அந்த நண்பரை பற்றி நன்றாக தெரியும் அவர் பிறரிடம் வாங்கும் எந்த பொருளையும் இதுவரை திருப்பி தந்ததில்லை அதனால் முல்லாவும் இந்த பணத்தை கொடுத்தால் அவர் திருப்பி தர மாட்டார் மேலும் அவர் மீண்டும் வந்து நமக்கு தொல்லை தர மாட்டார் என்று எண்ணி அவர் கேட்ட பணத்தை கொடுத்தார் நண்பர் தான் வாங்கிய பணத்தை நாணயமாக ஒரு வார காலத்துக்குள் முல்லாவிடம் திருப்பிக் கொடுத்து விட்டார் வாரங்கள் சென்றுவிட்டன ஒரு நாள் வேகமாக வந்து முல்லாவிடம் அதே நண்பர் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்குமாறு கேட்டார் முல்லாவும் ஏமாற்றுபவர்களுக்கு நான் ஒருபோதும் பணம் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார் நண்பனும் என்ன முல்லா நான் தான் உன்னிடம் வாங்கிய நூறு ரூபாய் பணத்தை நான் சொல்லியபடியே ஒரு வாரத்தில் கொடுத்து விட்டேனே என்றான் முல்லாவும் நீ கொடுத்ததுதான் தவறு நான் உன்னிடம் பணம் கொடுக்கும் போது நீ கொடுக்காமல் ஏமாற்றுவாய் நினைத்துதான் கொடுத்து என்னை ஏமாற்றி விட்டாய் ஏமாற்றுபவர்களுக்கு மீண்டும் நான் உனக்கு பணம் கொடுத்தால் நான் இரண்டாவது முறையும் உன்னிடம் ஏமாந்தது போல் ஆகும் ஆகையால் நான் பணம் கொடுக்க முடியாது என்று சொல்லி நண்பனை அனுப்பிவிட்டார் நண்பனும் ஏமாந்ததை எண்ணின் வீடு போய் சேர்ந்தான் நாம் இதிலிருந்து நாம் ஒருவரை ஒருவர் நாம் ஏமாற்றக்கூடாது நமக்கு உதவியவரை நாம் மறக்க நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்துதான் வாழ நமக்கு உதவியவரை நாம் ஒருபோதும் ஏமாற்ற நினைக்க கூடாது அவ்வாறு நாம் ஏமாற்ற நினைத்தால் நமக்கு நாம் எப்போதும் முன்னேற முடியாது என்ற எண்ணம் நமக்கு வேண்டும் பொய்மை என்பது நம்மை கொள்ளும் வாய்மையே வெல்லும் நேர்வழியில் அடைய முடியாததை நாம் ஒரு நாளும் தவறான வழியில் அடைய முடியாது நேர்மையும் சத்தியமுமே ஒவ்வொரு பண்புக்கும் அடிப்படை எனவே நாம் யாரையும் ஏமாற்ற நினைக்க வேண்டாம் பின் ஏமாந்து நிற்கவும் வேண்டாம் நன்றி வணக்கம் வாழ்க வளம் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துளியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமார சுவாமி